பாடம் இருநூற்றி ஒன்று மூன்றாம் நபரை இருவர் மட்டும் ரகசியம் பேசுவது தெரியாத மொழியில் பேசக்கூடாது அல்லாஹ் கூறுகின்றார் முறையற்ற இரகசிய பேச்சு உள்ளதாகும் ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் பத்தாவது அவசனம்